பின்பவர்களை அடுத்தவர்களும் என்னை அடுத்து நிற்கட்டும் என்று மூன்று முறை கூறிவிட்டு கடை வீதிகளில் கூச்சல் போடுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபிசுல்லா அலிஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு மூன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று இங்கு பள்ளியில் கூச்சல் போடுவதை குறிக்கும் இன்று அடை குறிப்பில் உள்ளது